அப்போ அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு மூல பொருளா இருக்கு அத அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து உள்ள திரும்புற போது சுத்த சின்மாத்திரமான சைதன்யத்தில் நிறைவு வரது திருஷ்டி வெளியில வரபோது ஈஸ்வரத்துவத்தில் நிறைவு வருது இப்போ கங்கா ஸ்லோகம் சொல்ற போது கூட இந்த ஹரித்வாரில் முதல் பாகவதற்கு வந்தபோது எழுதினது இது ஏதோ அப்ப வந்த பாவம் இப்ப பாக்குறது எனக்கே அது சந்தோஷமா இருக்கு திராதா மகேஷ கருணாச்ச தயமேவ கங்கே சரதி இந்து மௌலேஹே மாதாச்ச விஷ்ணு சிரவதிஹ பூம்துவரி பக்தி ரூபா அந்த சிவன் விஷ்ணுங்கிறது பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி தான் அது வந்து ஒன்னு வந்து மாதபாவத்தோட இருக்கு ஒன்னு பித்ருபாவத்தோட இருக்கு வச்சுங்களேன் ரெண்டுமே நமக்கு வேணும் விஸ்வத்தை பார்க்கிற போது விஷ்ணு விஸ்வத்தையெல்லாம் நீக்கம் பண்ணி உள்ள போயிட்டு தானா சிவம் உள்ள இருக்கிற சின்மாத்திரமா இருக்கிற வஸ்து சிவம் பெரியவா தெய்வத்தின் குரல் இடத்துல சொல்றான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் சொல்றோமே தவிர சர்வம் சிவமயம் ஜெகத் சொல்லல ஜெகத் தெரியறது எல்லா நாம ரூபங்கள் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் மாயாக்கும் விஷ்ணு மாயான்னு பேரு மாயாக்கும் விஷ்ணு மாயான்னு பேரு இல்லையா சிவ மாயான்னு எங்கயாவது கேட்டிருக்கீங்களா ஒன்னு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணியாச்சினாக்கா உள்ள நிர்விசேஷமா இருந்த சிவம் கிடையாதுங்க அதனால அந்த சிவம் தான் ஹயத்துக்குள்ள ஆத்மஸ்வரூபமா பிரகாசிக்கிறது அதுல அது பிரதிபோத விதித்தம் போதம் போதம் பிரதிவிதித்தம் ஒரு உணர்விலையும் அது சுயமேவ அந்த சிவம் விளங்கின்றே இருக்கு உள்ள பாக்கிற போது அந்த நிர்விசேஷமான சைதன்யத்தை அந்த சிவத்தை ஆத்மஸ்வரூபத்தை சர்வ உபாதி ரஹிதமான வஸ்துவ ஹிருதயத்துக்குள்ள பார்க்கணும் ஈஸ்வர சாட்சா்காரம்ங்கிறது ஐதர் சகஜமா சரளமா ஒத்துண்டுட்டா போறும் பகவான் தான் இருக்காருங்க ஈத்தையில பகவான் சொல்றார் வாசு வாசுதேவ சர்வங்கிற ஒத்துநூட்டா போறோம் அந்த மாதிரி ஒரு சரள நம்பிக்கை இருக்கு அதுக்கு வர்றதுக்கு தான் எதிரோ ஜென்மாவ தபஸ் பண்ணியிருக்கோம் பகூ நாம் ஜென்மநாமந்தே ஞானவான் பிரபத்திய பிரபத்தியா ஸ்ரத்தாம் கரோதி இல்லை எத்தையோ ஜென்மா தபஸ் பண்ணி இவனுக்கு ஸ்ரத்த வரதான் அது வரமாட்டேங்கிறதே இல்லையா எல்லாம் கேட்டு சரி அப்படி இருந்தாலும் இது எனக்கு ஒத்துக்க முடியல அப்படின்னு ஒன்று வர்றதோ இல்லையோ எது நமக்கு ஹிதம் பண்றதோ அது நம்பறத்துல டவுட் பண்றோம் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு தீசிஸ் போட்டு எழுதி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா என்ன ஒரு ஸ்ரத்த என்ன ஒரு பக்தி டவுட்டே இல்லை ரிஷிகள் பரம கருணையோட நமக்கு ஹிதமாக ஒரு காரியத்தை சொன்னான்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் டு அவர் லைஃப் பூமி உருண்டா இருந்தாலும் இல்லை சப்பாத்தி மாதிரி இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போறோம் ஆனா நமக்கு அன்பு இல்லையானால் நமக்கு ஆனந்தம் இல்லையானால் நமக்கு தியாகம் இல்லையானா நம்மள பாதிக்கும் பூமி சப்பாத்திய மாதிரி இருந்தாலும் பூஷணிக்கா மாதிரி இருந்தாலும் நம்மளை பாதிக்காது அறிவு நம்மளை பாதிக்காது ஆனா நாம அன்பு இல்லாம இருந்தோமானால் தியாகம் இல்லாம இருந்தோமானால் அது நம்மளை பாதிக்கும் அந்த சாஸ்திரத்தை எடுத்ததுனாலதான் எல்லாத்தையும் கெடுக்கிறோம் இப்போ பிரகிருத்தில எல்லாம் தேவதேகள்ங்கிற புத்தி போனத்தோட திறந்து விட எல்லாத்தையும் கங்கையில நம்ம மாத்திரமா இருந்து இது பண்ணவே இல்லை ஒரு காலத்திலையும் கங்கை இந்த மாதிரி கெடுக்கல விவேகானந்தர் அந்த காலத்திலயும் அவர் அவருடைய மெமரியஸ் எழுதுற இடத்துல சொல்லிருக்கார் அப்ப சொல்லியிருக்கார் கங்கையோட தீரத்தை பாருங்கோ கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு இப்பவே பார்த்துங்கோ இனி வர காலத்தில் கட்டிடங்களும் அதுவும் தான் இருக்கும் எழுதியிருக்கார் நூத்தி இருபது வருஷம் முன்னாடி அழுக்கையெல்லாம் இறக்கி விடுவா நீங்க எடுத்து பாருங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஈஸ்வரன் போயிட்டான் அவ்வளவுதான் இது பார்த்து அம்பாள்னு தோணலைன்னாக்கா அவ்வளவுதான் அப்புறம் என்ன பணம் முக்கியம் எல்லாத்தையும் திறந்து விடு அதுக்குள்ள மாதிரபாவது அஞ்சலி பாக ஒரு கதையை சொல்லுவா ஒரு பிரம்மச்சாரிய யாத்திரை அனுப்புற போது குரு சொல்லி கொடுக்கிறார் அந்த கிராமத்துக்கு போகாதே பார் ஏன் அவலத்தை கையில எடுத்து வாயில விட்டு அதுல துப்புறவா அப்படின்னு நதியில துப்புறவா அந்த ஊர்ல போகாதே வேற ஊரு வழியா போன்னு ஒரு பிரம்மச்சாரிக்கு குரு ஆதேசம் கொடுக்கிறார்னா என்ன மாதிரி ஒரு கலாச்சாரம் சம்ஸ்காரம் இருந்திருக்கு பரம அது எப்படி வரும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது எல்லாத்துலயும் ஈஸ்வரத்துவம் வந்து தனியே வந்துடும் சர்வாத்ம பாவங்கிறது ஒன்னும் பெரிசு இல்லை அது ஞானிகளுக்கு உபனிஷ திருஷிகளுக்கு இல்ல நம்ம சாமானிய ஜனங்களுக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல இங்க இப்படி பஹாடிஸ்ல போகும் சாதா கிராம மக்கள் இருக்கு எழுந்திருந்து வந்து இங்க ஒருத்தரும் நம்மள மாதிரி கங்கா மாட்டார் கங்காஜியை தான் சொல்லுவா கங்காஜிக்கா தடுப்பர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவார் கிராமத்து மக்கள் இந்த உத்தரகண்டம் இந்த கஷேத்திரங்கள்ல ஏதாவது கெடுதல் வந்திருக்குன்னா ஸ்கூல் படிச்சுட்டு வந்த நாம தான் காரணம் இப்போ இவாலையும் கெடுக்கிறதுக்குள்ள சிஸ்டம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா நம்பி மாமா கூட சொல்லியிருந்தேன் ஏதோ கிராமத்துல போய் இருக்க அங்க மக்கள்லாம் சொல்லியிருந்தேன் யாருக்கு வேணா வந்து தங்கலாம் எந்த வீட்டில் வேணா தங்கலாம் ஒரு யாரையும் டவுட் பண்ண மாட்டா எந்த வீட்டில் போனாலும் ரொட்டி கிடைக்கும் படுத்துக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் அப்படி இருக்கிற மக்கள் இப்போ ஆரம்பிச்சுவிட்டா சந்தேகப்படுறதுக்கு என்ன எல்லாருக்கும் டிவி கொடுத்துட்டான் எல்லாருக்கும் திருடன் இருக்கான் திருடுவன் எல்லாரையும் நம்பப்படாது எல்லாம் தெரிஞ்சுட்டான் எல்லாரையும் டவுட் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுன்னு விட்டான் நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டான் அதனால சர்வாத்ம பாவம் கருதி ஸ்ருதியோட பரமார்த்த லட்சியமா அந்த லட்சியத்தை காட்டுறதுக்கு தான் ஸ்ருதி மாதா இங்க வந்து தேவதைகள்லாம் வந்து வந்தா அந்த தேவதைகளோட கதையெல்லாம் இங்க சொல்றது இந்த சம்சார கத்தியை விச்சித்தி பண்றதுக்கு தான் ஸ்ருதி இங்க சரீரத்தில் போதே நீங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் இல்லையானால் பிராகிருதமான வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபே இல்லை ஒரு பாகவதம் படிக்கிறது நாமஜபம் பண்றது அப்படியாவது ஒண்ணு இருக்கணும் அப்படியும் இல்லையானால் கஷ்ட பிரேதாதிஷு சம்சார துக்க பகுலேஷு பிராணி நிகாயேஷு ஜென்ம ஜராமரண ரோகாதி சம்பிராப்தி அஜான அஜானத்தினால திருப்பியும் பல பல யோனிகள்ல போய் பிறக்கக்கூடிய ஒரு கதி வரப்படாது அஹ்வேத்து மனுஷே அதிக்தன் அவேதீத் ஆனோத்தலட்சேண அதிசியம் மனுஷன்மவினா அர்த்தவா சா இங்கி இருக்கிற போதே தெரிஞ்சுக்கணும் தெரியலையானி ஜென்ம ஜராமரணாதி பிரபந்த அவிச்சேதா அதனால தாண்டிய அந்த ஞான நிலையை நமக்கு கொடுக்கறதுக்காகவே ஸ்ருதி மாதா இங்கே சர்வாத்மேகத்துவம் அத்வைதம் ஞானம் உபதேசம் பண்றா அந்த அத்வைத ஞானத்தை ஆத்ம ஜஞானத்தை நமக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த கேனோபனிஷத் வந்தது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை நாம் உள்ள நாடி நான் யாரு யார் இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை நடக்கிறது யார் இருக்கிறதுனால கண்ணு காது எல்லாம் வேலை பண்ணுறது இந்த நான் யார் கண்ணு சுதந்திரமாக வேலை பண்ணலை காது சுதந்திரமாக வேலை பண்ணலை இதெல்லாம் ஒவ்வொன்றும் தேவதா விசேஷம் அக்னிர் மே வாச்சு ஹிருதம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அக்னி வாக்குக்கு தேவதையா இருக்கு இல்லையா அதனால ஒவ்வொரு தேவதைகளும் சுதந்திரமா வந்து ஈகோன்னு நீங்கள் பார்த்தேலானாக்கா பாடியில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஈகோ உண்டு நமக்கு தெரியாதவங்க தான் ஈகோ இருக்கு நீங்க பார்த்தேலானால் சரீர சாஸ்திர வைக்ஞானிகர்களாக இருக்கிற ரிஷிகள் சொல்கிறா லிவருக்கு ஹார்ட்டை கண்டா பிடிக்காது நமக்குள்ள ஈகோ இருக்கானா அங்கங்களுக்கு அங்கங்களுக்குள்ள ஈகோ இருக்கும் ஒன்று ஒன்று கிட்டே ஈகோ இருக்கும் ஒன்று ஒரு இடத்துக்கு போயிட்டு கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடமாட்டேன்னு சொல்கிற மாதிரி பிளட்டை சரியா அந்த பக்கம் விடாது தடுத்து நிறுத்தும் நமக்குள்ள அபிமான விற்பி இருக்கு பாருங்கோ அது சரீரம் பூகுரா வியாபிக்கும் எல்லா பிளேன்ஸு வியாபிச்சு வேலை இந்த will be completely corrupted, polluted. உங்களுக்கு ஈகோ இருக்கானுக்குள்ள இருக்கும் ஒரு ஒரு ஒரு, நீங்க இண்டிவிஜுவலிஸ் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் தான் பிரம்மா விலையமாகற போது பிரபஞ்சம் விலையரமாகிற போல நம்ம போற போது இந்த சரீரத்துக்கு ஆகிற பிரபஞ்சத்துக்கு அந்தம் திருப்பி அடுத்த கல்பம் அவ்வளோதான் இதே மாதிரி அந்த உள்ள இருக்கிற தேவதைகள் ஒவ்வொரு ஒன்றுக்கும் நான்தாம் பண்றேன் நான்தான் முக்கியம்ங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குமா பிரகிருதியில் அது வரபோது அது ஒரு கதையா சொல்றது நம்ம எதையுமே அபிமானிச்சுக்கரமேஸ்வர சக்தி அந்த மகாசக்தி நடத்தின்றகவான் எப்பவுமே சக்திங்கிற உபயோகப்படுத்துற ஒரு எந்த சக்தி என்னை இங்க கொண்டு வந்ததோ அந்த சக்தியை பண்றது எந்த சக்தி இதுக்கு பின்னால இருக்கோ அது பண்றது இல்லையா அந்த சக்தி அந்த பரமேஸ்வர சக்தி நடத்தின் இருக்கு அதை காட்டுறதுக்காக இந்த கதை தேவாத்ம சக்தி ஸ்வகுணை நிகூடாம் அப்படின்னு அந்த தேவாத்ம சக்தியை பிரகாசப்படுத்த நாம் அந்த சக்தியை ஒத்துண்டுட்டோமானாலே நிம்மதி ஆயிடுவோம் ஒரு மகாசக்தி எல்லாம் நடத்தின்னு இருக்கு அதுக்கு வழங்கி கொடுத்து பெசாம இருங்கிற எல்லாம் அந்த சக்தியை நீ தெரிஞ்சு கவலைப்படவே வேண்டாம் அது எப்ப வேணுமோ எப்படி வேணுமோனாலும் வேலை பண்ணும் அதுக்கு வழங்கி கொடுத்து பேசாம இருவே திரமணோ விஜயே தேவீயந்தா விஜயோ அஸ்வேதி பிரம்மம் வந்து ஈஸ்வரன் இங்க பிரம்மம் எடுத்திருந்தால் அந்த பரமேஸ்வரனோட மகிமா தான் இந்த பிரபஞ்சம் பூரா தேவதைகள்லாம் ஒருத்தரும் நினைச்சாலும் எங்களோடுதான் மகிமா எங்களோடுதான் மகிமா நாங்கதான் தேவதைகள் தேவதா லோகத்திலிருந்து வந்ததுனால ஸ்ருதி தேவதைகள் கதையை சொல்றது நம்ம கதையை சொல்றதுக்கு பதில அவ்வளவுதான் எங்களோட மகிமையாலதான் நடந்து நாங்க தான் இது பண்ணினோம் நாங்க இல்லாட்டா என்ன இருந்திருக்கும் அப்ப தெரியும் நான் மட்டும் அங்கே இருக்கலைன்னா அந்த டைமில் என்னவா இருந்திருக்கும்னு அப்போ தெரியும் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லா சொல்லுவோம் நம்ம இல்லையா இதுதான் சிம்பிளாக இருக்கிற விஷயத்த ஒரு சேதனை இருக்கிற வேற எல்லாம் நடக்கிறது அந்த சேதனை போயிட்டு தான் ஸ்ருதியில் சாந்தோக்கியத்துக்கு ஒரு பிராணன் அந்த பிராணன் கிளம்பினா எல்லாம் கிளம்பி விடுறது எல்லாம் நான் ஜெயிச்சேன் நான் தான் பண்ணினேன் நான் இல்லாட்டா நடக்காது எல்லாம் இது இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப கண்ணு இல்லாதவாள் கண்ணு கொடுக்கறா இல்லையா ஏதோ நம்மதான் கருணை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் போட்டோம் ஈஸ்வரன் எது வேண்டாம் வச்சானோ அது நாம கொடுத்தா எஃபெக்ட் ஆகிறதோ பார்த்தா வாளுக்கு ஹெல்ப் ஆகுறதோ அப்படின்னு பார்த்தா ஒரு கதையே சொல்லுவா பழைய காலத்திலே ஒரு கதை உண்டு ஒரு பெரிய சித்தர் பிரம கருணை உள்ளவர் சில பேர் விஷயத்தில் அவர் மகான்களே அப்படிதான் அவளுக்கு வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது ஆனா அப்படியே பார்ஷியல் மாதிரி இருக்கும் ஏன்னா சில பேரு அப்படியே தொடுவா கருணை பண்ணுவா ஏதோ அனுகிரகம் பண்ணுவா சில பேர் திரும்பியே பார்க்க மாட்டான் கண்டுக்கவே மாட்டான் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கிறது நமக்கு சொல்லவே தெரியாது அவள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அவ்வளவுதான் ஈகோவும் கிடையாது வக்தித்வம் கிடையாது ஒன்னும் கிடையாது சில பேர் ஸ்பெஷலா ஒருத்தர்கிட்ட கருணை பண்றாங்கிறதுனால அவன் அனுகிரகிக்கப்பட்டான்னு அர்த்தமும் இல்லை ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர் சுவாமி பிரம்மானந்தா இடத்துல இருக்கிற போது ரெண்டு பிரம்மச்சாரிகள் வந்தா அதில் ஒருத்தர் தான் இதை எழுதுறார் எங்கூட நான் ஒரு பிரம்மச்சாரியை கூட்டின்னு போனேன் ரெண்டு பேருமா போனோங்கிறார் அவர் ரெண்டு பேர் போனான் போன இடத்துல ஒரு பிரம்மச்சாரியை அவர் திரும்பியே பார்க்கல நான் ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் சுவாமிகளை பார்க்கறதுக்குன்னு போயிருக்கேன் ஒரு பிரம்மச்சாரியை அவர் கண்டுக்கவே இல்லை இன்னொரு பிரம்மச்சாரியை வந்ததும் பக்கத்தில் கூப்பிட்டு அவர் என்னன்னா ரொம்ப அழகா தேஜஸாக இருக்காமா அவனை நல்லா பார்த்து பார்த்து நீ எங்கேந்து வர என்ன பேரு எல்லாம் கட்டுண்டாரு மத்தவன கண்ணெடுத்து பார்க்கல நேரெடுத்து பார்க்கல அடுத்த நாளைக்கு திருப்பி வர சொல்ற இந்த பிரம்மச்சாரிய வர சொல்லி அன்னைக்கும் அவனை பார்க்கவே இல்லை இந்த பிரம்மச்சாரிய நல்லா விளக்கெடுத்து டார்ச் விளக்கெடுத்து பக்கத்துல எல்லாம் அடிச்சு பார்க்கறான் அங்க அங்கங்கள்லாம் பாக்குறேன் லட்சணங்கள்லாம் பார்க்க அப்போ அவ ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் ஒரு சிஷ்யர் கேக்குறார் சுவாமிஜி ரெண்டு பேர் வந்தா அவன் கூட்டின் இந்த ஒரு பிரம்மச்சாரியை மாத்திரம் இவ்வளவு கவனிச்சேலே என்ன இல்லையப்பா அவனை நான் பார்க்க வேண்டியதே இல்ல அவன் சன்னியாசி ஆயிடுவான் மடத்துல சென்றுவாங்க யார பாக்கலையோ அவனை சொல்ற அவன் வந்து நிச்சயமா அத்தியாத்ம மார்க்கத்துக்கு வந்துடுவான் இவனும் இவனுக்கு நீங்க இவ்வளவு பார்த்தேலையே இவன் என்ன அவன் லட்சணங்கள் ஏதோ பாத்தாரேங்கிறதுக்கு நம்ம அவனுக்குதான் அனுகிரகம் நினைச்சிடணும் அவங்ககிட்ட ஏதோ தோஷம் இருக்கு பெரிய தோஷம் இருக்கு அந்த இதுல பாத்தாரு சொல்லவே முடியாது அதனால மகான்கள்கிட்ட பார்ஷியாலிட்டி மாதிரி தோணும் நமக்கு ஆனா அவளுக்கு அது பார்சியாலிட்டியோ ஒன்றும் கிடையாது அது ஒரு சக்தி வேலை பண்ணிட்டு இருக்கு அவளுக்கு அந்த சக்தி அவளை எப்படி நடத்த வைக்கிறதோ அதுக்கு வழங்கி இருக்கா அவ்வளவு இந்த பிரபஞ்சத்துல எல்லா விஷயங்களும் ஒரு மகாசக்தி நடத்தின்னு இருக்கு அதை தெரிஞ்சுண்டு நாம அடங்கி இருக்கணும் ஈஸ்வரமபி பரமேஸ்வரா அப்படின்னு சொல்ற தேவர்களுக்கு கூட ஈகோ வருது ஜாகிரதையா இருக்கணும் அர்த்தம் தேவதைகளுக்கு கூட நான் தான் நான் தான் நான் இல்லாட்டா நடக்காதுன்னு ஓரோ தேவதைகளும் சொல்லிக்கிறதான் அதனால அந்த தேவதைகள் வந்து ஈஸ்வரன் பண்ணின அந்த மகிமையில அவளோட மகிமைன்னு நினைச்சுண்டு ஏமாந்து போயிட்டான் அஸ்மாக்கமே வாயம் விஜயஹா எங்களோடுதான் இந்த சக்சஸ்க்கு பூரா காரணம் நாங்க எல்லாம் பண்ணினதுதான் அஸ்மாக்கமே வாயம் மகிமா எங்களோடுதான் மகிமா அப்படின்னு நினைச்சுக்கிறது தேவதைகள்லாம் நினைச்சிருந்தா அப்படின்னாக்கா நாம ஒரு காரியம் பண்ற போது இப்ப இந்த சத்சங்கம் நடந்ததுன்னா அந்த அம்பாளோட அனுகிரகம் ஈஸ்வனோட அனுகிரகம் அவ்வளவுதான் இல்லையா அந்த ஈஸ்வரன் வந்து எத்தனையோ பேருக்குள்ள பூந்து அது நிஷ்காமியமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்போடு பண்றதான் அது ஒரு பிரதிபந்தம் இல்லாமல் நடக்கிறது ஏதாவது பிரதிபந்தம் ஏதாவது கெடுதல் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கணும் எங்கேயாவது ஒரு பிரதிபந்தம் வந்து அதுல வந்து நமக்கு யாருக்கோ ஒரு சுவார்த்தம் உள்ள பூந்து ஒரு செல்பிஷ்னஸ் உள்ள பூந்து ஈஸ்வரன் என்ன பண்ணுவான் அதை அடிக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுவான் அதனால அது வந்து பகவான் டத்தரர்கவாடு கமயோ ஞாருயத்திலே இருக்காம்பிராஸ்வரூபூ அப்படி இருக்கிற பகவான் அவனோட காரியத்தை அவனே பண்ணிக்கிறான் அப்படி தெரிஞ்சின்றதானா அந்த கர்மா சமாதி ஆயிடும் கீதை பிரம்ம கர்ம சமாதினா அது கர்மாவே இல்ல கருத்திருவம் இல்லாம ஈஸ்வர புத்தியோடு கூட பண்ணக்கூடிய அந்த கர்மா இருக்கே பிரம்ம கர்ம சமாதினு அது சமாதி ஆயிடும் அதனால அந்த பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலப்பொருளா இருந்து நடத்தின் இருக்காங்கிறதுனால ஒரு சி வந்தான் அந்த சக்தி என்னன்னு தெரியல சக்தி நம்ம வாழ்க்கையிலும் பல விதத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும் யக்ஷம் நம்ம வந்து கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்துனாக்கா ஏதோ ஒரு பெரிய மகான்கள்லாம் கூட சொல்ற அனுபவங்கள சாமானிய மக்கள்கிட்ட கூட இருக்கும் இப்போ ஆனந்தமயமா இங்க இருந்தா பெரிய ஞானி அவ பெரிய யோகினி அவ சமாதி ஹரித்வார்ல இருக்கு பார்த்தேனாக்கா அவளுக்கு சில வியாதிகள்லாம் வரபோது அவ சொல்லுவா அந்த தேவதையை நான் முன்னாடியே பார்க்கறேன் வா அந்த வியாதியை தான் மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டா ஒன்றும் பண்ண மாட்டாள் நீங்களாம் வர போது நான் உங்களை வராதேன்னு சொல்லியே அவளும் வரா பாக்குறது ஞானிகளுக்கு தான் கிடைக்கிறது நினைச்சுக்க வேண்டாம் காட்டு ஜாதிக்காரா கிட்ட மக்கள்கிட்ட போனா அவள் எப்படமிக் வரத்துக்குள்ள ஒரு வியாதி வரத்துக்குள்ள மாரியம்மா வந்துட்டா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாதவா ஏதோ பண்றா தேவதைகள் ஏதோ பண்றாங்க போய் மெடிக்கல் கேம்பெல்லாம் அரேஞ்ச் பண்றோம் ஏதோ பெரிய நல்ல காரியம் பண்றதா நினைச்சுன்னு பண்றோம் இல்லையா அவங்க நாம கத்துக்கணும் நேச்சர்கிட்ட ஒட்டி இருக்கிற போது எப்படி நம் நமக்கு வந்து அந்த ஷரீரத்துக்குள்ள வக்தித்வம் தெரியறதோ அதுபோல அவளுக்கு அந்த வியாதிக்குள்ள அந்த தேவதைய விசேஷத்தை தெரியறது ஒரு கல்லில் வந்து பகவான் ஆராதனை பண்றது நிர்குணத்தோடு அல்டிமேட்னார் வினோபாபாவை என்னக்கா நடமாடுற சரீரத்தை பார்த்து சேதனாவத்துன்னு தெரியறது ஒரு பெருமை ஆனா அதை விட பெரிய பெருமை இல்லையா ஒரு கல்ல பார்த்து சேதனாவத்துல அம்பாள் ஈஸ்வரன் நாராயணன் எல்லா இடத்தையும் தெரிஞ்சுடும் அப்ப அந்த மாதிரி அந்த கிராமங்கள்ல போய் பார்த்தோமான ஒரு வியாதி எப்பிடமிக் வந்தா கூட மாரியம்மன் வந்துட்டா தேவதை வந்துட்டா அது வந்துட்டா எல்லாம் சொல்லுவா அதுக்குள்ளயும் அவ சக்தி விசேஷத்தை பாக்குறான் இல்லையா அந்த ஈஸ்வர சக்தி நடத்தின் இருக்குன்னு பார்த்துதானா அது வந்து வியாதின்னு தோணாட்டாலே நாம டிஹிபோட்டைஸ் ஆயிட்டோம் அது வியாதின்னு தோன்றது பெரிய குறைச்சல் அது வியாதி அது கஷ்டம் அது அது வந்து ஈஸ்வரஸ்வரூபம் தெரியறபோதே அது வந்துட்டோம் அதான் அந்த மாதிரி ஃபோர்ஸ் மேனிஃபெஸ்டோ ஆகிற போது அது என்னது தெரியல கிமிதம் யக்ஷமிதி தெரியாததையெல்லாம் யக்ஷம்னு கூப்பிடுவோம் இல்லையா தெரியாத ஒரு விஷயத்துக்கு யக்ஷ ஒரு யக்ஷபாதை அந்த பாதை அந்த பாதை வாழை கிராமத்துல சில சமயத்துல சில சில பாதா விசேஷங்கள் சொல்லுவான் பாதா விசேஷங்கள் கூட தேவதா விசேஷமா பார்த்து ஞானத்தை கொடுத்துட்டு போற கதைகள்லாம் உண்டு ஒரு பாதை ரூபத்துல வரும் அந்த பாதையை இவளை விட்டு ஒழியற போது இவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடும் பிரேதாரண்ய உபநேஷத்திலேயே யாக்நவல்க்கியர்கிட்ட இந்த பிராமணர்கள்லாம் கேட்கற போது சொல்ற நாங்கள் இப்படி யாத்திரை போற போது ஒரு கிராமத்தில் ஒரு பிராமண பத்னிக்கு ஒரு ஒரு எக்ஷன் பாதிச்சிருந்தது அந்த எக்ஷன் எங்ககிட்ட வேதாந்த விஷயமான பிரச்சனைகள் எல்லாம் பண்ணினார் அந்த கொஸ்டின் நாங்கள் உங்ககிட்ட கேட்க போறோம் யாருக்கு என்ன தெரியும் அன்சீன் வேர்ல்டுக்குள்ள நீங்க காலை வச்சு விட்டீங்கன்னா இட்ஸ் அன் இன்ஃபினிட் ரல் என்னன்னோ பார்க்கலாம் உங்களுக்கு அதனால இங்க வந்து ஒரு யக்ஷம் வந்தது முன்னால தேவனாச்சே சகலதும் தெரியறவனா இருக்கிறான் அக்னியே நீ போய் அந்த யக்ஷனை போய் பாரு அது யாருன்னு பாரு மகாபாரதத்துல கூட பார்த்தேன்னா பாண்டவர்கள் போய் ஒரு தீர்த்தம் குடிக்கிற போது அங்க ஒரு யக்ஷன் வந்து கொஸ்டின்லாம் கேக்கணும் தர்மபுத்திரன் என் கேக்கிற கேள்விக்கெல்லாம் சொல்றார் அப்புறம் தர்ம தேவதையாக பிரகாசிச்சது கோசி அக்னி ஜாதவே தா அகமஸ்மீதிமோ சந்யாசிகள்ட்ட போயிட்டு அதனாலதான் அபிவாதையே சொல்லப்படாது ஞானிகள் கிட்ட போய் நம்மளை வந்து நம்ம மற்றவாளுக்கு சொல்ற போது சொல்றோம் ரிஷி குலத்துக்காக சொல்றோம் ஞானிகள் கிட்ட போய் நம்ம வந்து அபிவாதையே சொல்லப்படாதுபா ஏன்னா நம்மளோட குலங்கோத்திரம் இந்த விஷயங்களை சொல்லாம அவாட்ட நம்ம ஸ்வரூபம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால இது சொல்லப்படாது அதுபோல இங்க போய் நீங்க யாருன்னு கேட்கறதுக்குள்ள நான் அக்னி நான் ஜாதவேதன் வீரியம் என்ன வீரியம் நான் எல்லாத்தையும் எரிச்சுடுவேன் கொளுத்தி விட்டா போறோம் பிருத்திவிய பூராவும் தகனம் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு உண்டு ஓ அவ்வளவு சக்தியா தஸ்மை திருணம் புல்ல எடுத்து போட்டான் சீதாதேவி ராவணன் கிட்டி இருக்காந்த அந்த நெருப்பு வச்சுதான் ஜனகாத்மஜா அதனால அந்த மாதிரி ஒரு புல்லை எடுத்து போட்டாலாம் எடுத்து போட்டு பார்க்கலாம் நல்லதுரை புல்லிடவே அருள் அருணாட்சல வெளியில தெரியறதோ யோகம் எடுத்து போட்டு அதுபிரேய சர்வேனிவே நைத்ததகம் விஜாத்தும் எதே திரு புல்லை எடுத்து போட்டு இதற்கு அந்த புல்லை ஒன்னும் பண்ண முடியலை அக்னியோட அக்னித்வம் அபாகாத் அக்னிகே இருக்கிற அக்னித் இருக்கே அக்னியை விட்டு போயிடுச்சு அக்ன இருக்கிற அக்னித் ரசோஹம்தேயா பிரஸ் சூரிய பிரணவேஷம் நிஷூ புண்ணோன் பிளிவியம்ஜாஸ் அப்புறம் ஜீவன தபாஸ்மி எல்லாத்துக்குள்ளோ அது நான் தெரிஞ்சுக்கோ அர்ஜுனாங்கிறார் பகவான் ஜலத்துக்குள்ள அக்னியில இருக்கிற அக்னி தன்மை சூரியனுக்குள்ள இருக்கிற சூரியத்தன்மை பிருத்திவிள்ள இருக்கிற பிருத்திவித்தன்மை அதுக்குள்ள இருக்கிற சத்தை நான் என்ன எடுத்துட்டானா அந்த பொருள் இல்லாம அதுக்குள்ளே என்ன எடுத்துனா ஹார்ட்லேருந்து அவனை கொண்டு வந்த ஹார்ட் ஆயிடும் இன்னைக்கு இருக்கிற பாகவதாக பகவான பஜன் மன்றமா நடத்த யாரும் பாகவத படிக்கிறதுல ஆர்டிஸ்ட் கூப்பிட வேண்டிய ஒத்துக்கிறா தெர் இஸ் நோ ஹி The the moment you take he, he he heart heart. becomes becomes, becomes art. Art, when he comes, he becomes, it generation இனிமையாவது பாகவதே தவிர ஜெனரேஷன் வேற பாகவதாக போய் ஆர்டிஸ்ட் ஆயிட்டோம் மேஸ்வரனோட விஜயம் தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த ஈஸ்வரனே காட்டுறார் அவர் இல்லையானால் எந்த பஞ்சபூதங்களும் எதுவும் வேலை பண்ண அவன் இருக்கானால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அத வாயுமப் வாயுக்கிட்டையும் அதே மாதிரி சொன்னான் இந்த வாயு போச்சு என்ன பண்ணுவேன் கிமே தத் யக்ஷமிதி தத்தேதி வாயவேதானிதமி தோசீதி அப்ப என்ன அப்படின்னு கேக்கிற தமின் ஸ்வயிம் வீரியம் உங்ககிட்ட என்ன வீரியம் அபீதம் சர்வம் பிருத்தி யாம் எல்லாத்தையும் உணக்குவேன் எல்லாம் பண்ண முடியல ஒரு புல் எடுத்து போட்டு அடிச்சுன்னு போ பாக்கலாம் சிம்பிள் வேலை இல்லையா எல்லா இடத்துலயும் பாருங்க இதேதான் கதை எவ்வளவு வேலை பண்ற பீமனுக்கு அனுமனோட வாழை தூக்க முடியலை அந்த அல்ல மண்மை எல்லாத்தையும் எல்லாத்தையும் மலையூக்கமால தை திருணம் வேத தாத்தி ததுபிரேய்தாத்து தவவாத்து ய ஒன்னும் தொடவே முடியல எடுக்க முடியல அடிக்க முடியல பறக்க முடியல ஒன்னும் பண்ண முடியல அந்த புல்லுபாட்டுக்கு அப்படி பசாம உட்கார்ந்து அந்த பவர் இருக்கேன் இந்த பவர் இருக்கேன்னு சொல்றேன் அந்த ஒண்ணு பண்ணிடாப்பா அப்படின்னாக்கா வேலை பண்ண மாட்டேன் அந்த ஈஸ்வரனோட மகிமானு காட்டுறதுக்கு ஈஸ்வரன் நம்ம வாழ்க்கையை நமக்கே அப்படி எப்படி பண்ணுவான் நம்ம பிரவச்சனம் பண்ற போது சில நாளைக்கு ரொம்ப டயர்டா இருக்க முடியாம இருக்கிறத இன்னைக்கு ஒண்ணும் நம்மளால நினைச்சுன்னு வந்து உட்கார்ந்து கரெக்டா எல்லாம் நடக்கும் ஏன்னா அப்ப தெரியும் நமக்கு இது இந்த பாடியோட ஆவிசியம் இல்லாது அதுக்கு வேணுமானா அது ரொம்ப ஒன்னும் வல்லபனுக்கு புல்லும் ஆயுதம் வல்லியா ஈஸ்வரன் வந்து சீதா தேவியோட மடியில படுத்து ஜெயந்த வந்தான் பகவான் கையில அம்பு கிடையாது அந்த து அதே புல்லதான் சீதை ராவணம் முன்னாடி எடுத்து போடுறா தபசானு பாலன்குர்மிஸ்ம பஸ்மாக பஸ்மாக பஸ்மாக இருக்கதே உன்ன அப்படியே எரிச்சு விடுவேங்கிற அசீத்தை ஆனால் அது அப்படி நான் பண்ணக்கூடாது